வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று செப்டம்பர் பதினெட்டு இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி இரண்டாம் ஆண்டு கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தனது நான்காவது மற்றும் கடைசி கடற்பயணத்தின் போது கோஸ்டாரிக்காவில் தரையிறங்கினார் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் தலைநகரை நிர்ணயிப்பதற்கான அடிக்கல்லை திரு ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் நாட்டினார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லண்டனில் ராயல் ஓப்ரா மாளிகை திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நியூயார்க் டைம்ஸ் இதழ் முதன் முதலில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹாங்காங்கில் ஏற்பட்ட புயல் மற்றும் சுனாமி காரணமாக பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரஷ்ய பிரதமர் பீட்டர் ஸ்டோலிபின் கீவ் ஓப்ரா மாளிகையில் சுடப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நெதர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலக நாடுகள் அணியில் ஹங்கேரி இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மகாத்மா காந்தி ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக இருபத்தி நாள் உண்ணாண் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ஒன்றியம் உலக நாடுகள் அணியில் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டிஷ் நீர்மூழ்கி கப்பல் ஜப்பானின் ஜூனியோ மாரூ என்ற கப்பலை தாக்கியதில் டச்சு ஆஸ்திரேலிய பிரிட்டிஷ் போர்க்கைதிகள் உட்பட ஐயாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐநாவின் பொதுச் செயலாளர் டாக் ஹமா காங்கோவில் அமைதி பேச்சுவார்த்தை கலந்து கொள்ள சென்ற விமான விபத்தில் உயிரிழந்தார் இந்திய உளவுத்துறை நிறுவனம் ரா அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இடி அமீனால் விரட்டப்பட்ட முதல் தொகுதி உகாண்டா மக்கள் பிரிட்டன் வந்தடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹொண்டுராசை தாக்கிய சூறாவளி காரணமாக ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பர்மாவில் அரசியல் அமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது மக்களாட்சிக்கு ஆதரவானோர் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர் எட்டாயிரத்தி எண் என பெயரிடப்பட்டிருந்த எழுச்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு ஐம்பது புள்ளி வேல்ஸ் மக்கள் சுயாட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மியான்மரில் பௌத்த பிக்குகள் அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வான்காட் விண்கலம் பூமியை சுற்றி வர அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாயேஜர் ஒன்று விண்கலம் பூமியையும் சந்திரனையும் சேர்த்து படம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோயுத் முப்பத்தி விண்கலத்தில் கியூபாவை சேர்ந்த விண்வெளி ஒருவரும் ரஷ்ய வீரர் ஒருவரும் விண்வெளிக்கு சென்றனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பக்வான் தாஸ் இந்திய இறை மெய்யியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு டாக் ஹமார் ஷெல்ட் இரண்டாவது பொதுச் செயலாளர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடன் நாட்டுக்காரர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வித்வான் க வேந்தனார் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஆப்ரஹாம் கோவூர் இலங்கை மலையாள உளவியலாளர்